ம்ாத்தராம்சித்தேன்மீபுரவே நம அபி ஜடாக்கீழித்தேன் தைபுரவே நம स्थावरं குருபிரோ மகேஸ்வரம் ப்ம தைரவே நமஸ் ஜங்கமம் வந்துக்கிச்சி சாம்பம் தின யலோம் சராம் தின தீரவே நம சுவாஜபாம்பு வேஜசூரியோய தைகூரே நம mukti ாந்த வோமானாத்தீ தைரவே நானவிபூஷி முதவே நம அனைக்கமவிகி ஆனே தீபுரவே நம சோஷம் பிந்தோச்சா சார்ப்பாட்டம் சமத்து ீரவே நம நர்து தாநீரவே நம மன்ீகருஜரு மூத்தை குரவே நமச்சு பரமம் நாஸ்தை குரவே நமே மாத மேவச்சமேவே மமத்தமே மமீதா மூலிசேஷிகேந்திரம் भाष्यकृतं வைபாய சூத்தக முயத்தம் எதீந்திர மதுஷித்தாப்பி வித்தியோ நமோ விதையத்திருஷிபோ மஹோ நமோ குருப்பவரோவ ஆதி குரு ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தியையும் ஜெகன் மாதா புவனேஸ்வரியையும் நன்றாக நமஸ்காரம் செய்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டு உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தான் தெரிவித்துக் கொண்டு மாண்டூக்கிய உபனிஷத் என்கிற இந்த உபனிஷத்துக்கு முடிந்தவரை நாம் சாஸ்திரார்த்த விசாரம் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுவோம் இந்த உபனிஷத்தை படிக்கிறதுக்கு முன்னால் நமக்கு நிறைய ஒரு பேக்கிரவுண்ட் இருக்கணும் இந்த உபனிஷத் ரொம்ப கொஞ்சம் மற்ற உபனிஷத்துக்களை எல்லாம் பார்க்குறபோது ரொம்ப பலம் வாய்ந்தது யுவியாக இருக்கக்கூடியது கடினங்கிறதே வந்து ஆளுக்கு ஆள் மாறுபடும் இது கடினமாக இல்லையா அப்படிங்கிறது ஆளுக்கு ஆள் மாறுவது அவங்கவுங்க படிச்சிருக்கிறத பொறுத்தது பக்குவத்தை பொறுத்த விஷயம் இருப்பினும் பொதுவாக சில பேருக்கு வந்து முன்கூட்டியே இதெல்லாம் பல உபரிஷத்துக்குள்ள பரிச்சயம் இருக்கும் அவர்களுக்கு இது படிக்கிறது சுலபமாக இருக்கும் பரிச்சயம் இல்லாதவர்களுக்கு இது கடினமாக இருக்கும் உபரிஷத்துக்குள்ள உங்கள் எல்லாரையும் பொதுவாக மனசில் வைத்து கொண்டு சில அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் உபனிஷத் படிக்கிறதுக்கு முன்னால் உபனிஷத் எதற்காக பிரவர்த்திக்கிறது உபனிஷத்துக்குத்தான் இன்னொரு பேர் வேதாந்தம்னு பேர் இன்னொரு பேர் பிரம்ம வித்யான்னு பேர் உபனிஷத்துக்குத்தான் வேதாந்தம்னு பேர் உபநிஷத்துக்குத்தான் பிரம்ம வித்யான்னு பேர் ஆத்ம வித்யான்னு சொல்லலாம் தப்பு இல்ல ஆத்ம வித்யா பிரம்ம வித்யா வேதாந்தா ஆக உபனிஷத்து பிரம்மனை பற்றி இதுல சொல்லப்பட்டிருக்கு பரம்பொருளை பற்றி இதில் கூறப்பட்டிருக்கிறது உபனிஷன்னம் இதுல பிரம்மன் நன்றாக பரம்பொருள் தத்துவங்கள் இதில் புதைந்திருக்கிறது இந்த கிரந்தத்தை உபனிஷத்துன்னு நம்ம சொல்றோம் பரம்பொருள் தத்துவங்களை விளக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ள இருக்குன்னு உபனிஷன்னே இப்படி பல அர்த்தங்கள் நிறைய சொல்லுவாங்க ஆகவே இந்த பிரம்ம வித்தியை படிக்கிறதுக்கு முன்னால் ஏன் பிரம்ம வித்தியை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழும் பிரம்ம எதுக்கு படிக்கணும் எத்தனையோ வித்யை இருக்குது கட்டடத்தை பற்றின வித்யை இருக்கு கட்டட நிர்மாணம் பண்ணுறது ஒரு வித்யை எப்படி கட்டடம் கட்டணும் எக்கோ வராமல் கட்டடம் கட்டுறது ஒரு வித்ய இப்படி எதுலயும் வித்தியை இருக்கு உலகத்தில் வித்தியும் ஒன்றும் எதுவும் கிடையாது அறிவு துறை அறிவு துறைகள் ஏராளம் அனந்தம் ஒவ்வொரு அறிவுக்கும் ஒரு ஒரு பிரயோஜனம் இருக்கு எந்த அறிவுக்கும் பிரயோஜனம் இல்லாம கிடையாது எல்லா வித்தைக்கும் பிரயோஜனம் இருக்கு வித்தையினா அறிவு ஞானம் அதுக்கு பிரயோஜனம் எல்லாம் இருக்கு இப்ப பிரம்ம வித்தியும் பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி பிரம்ம வித்திய பிரயோஜனம் மோக்ஷந்தான் பிரம்ம பிரயோஜனம் மோக்ஷம் இல்லாட்டி இன்னொரு பந்த நிவத்தி பந்த நீங்க தான் பிரம்ம பிரயோஜனம் பிரம்ம இன்னொரு பேர் ஆத்ம வித்தியன்னு இதெல்லாம் பிறகு நம்ம பார்ப்போம் ஆனா இதுக்கு முன்னால பல விஷயங்கள் பார்க்க வேண்டி இந்த பிரம்ம வித்தியை பற்றி சொல்லக்கூடிய பாகத்துக்கு தான் வேதாந்தம்னு பேர் வேதாந்தம்னா என்ன வேதத்தோட கடைசி பக்கம்னு பேர் கடைசி பாகம்னு பேர் இரண்டாம் பகுதினு பேர் இப்படிலாம் சொல்லலாம் இப்போ வேதாந்தம்னு சொல்கிற போதே இன்னொரு சொல் அதில் அடங்கியிருக்கு வேத பூர்வம்னு ஒன்று அடங்கியிருக்கு வேதாந்தம்ங்கிற சொல்ல சொல்லும் வேதா வேதாந்த வேதத்தினுடைய இரண்டாம் பகுதி வேதத்தினுடைய கடைசி பகுதி வேதத்தின் முற்பகுதி வேதத்தின் பிற்பகுதி முற்பகுதி வேத பூர்வம் வேதத்தின் பிற்பகுதி வேதாந்தம் வேத பூர்வம் ஒரு வித்தியை சொல்லிக் கொடுக்கிறது வேதாந்தம் மற்றொரு வித்தியை சொல்லிக் கொடுக்கிறது வேதபூர்வத்துக்கும் வேதாந்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கும வித்யா தர்மத்தப்பத்தின வித்தியை ஒழுக்கத்தப்பத்தின ஞானத்தை கொடுக்கிறது தர்ம வித்ய தான் வேத பூர்வத்தினுடைய விஷயம் அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு கிருஷ்ணர் கீதையில் மூணாவது அத்தியாயத்தில் மூணாவது ஸ்லோகத்தில் சொல்றதை நம்ம பார்க்கணும் உலகத்தில் நான் ரெண்டு விதமான நிஷ்டையை வைத்திருக்கிறேன் சொல்றார் கிருஷ்ணர் அஸ்மின் லோகே கிருஷ்ணன் கடவுள் அவதாரங்கள் சொல்றார் பகவான் ஈஸ்வரன் ஆகிய நான் இந்த உலகத்தில் ரெண்டு வகையான நிஷ்டையை வைத்திருக்கிறேன் ஆதிசங்கர் விளக்கம் சொல்ற வேதாத்மனா மயா புரோக்தா வேதத்தின் ஆத்மாவாகி என்னால் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அப்படி சொல்றார் புறா வேதாத்மனா மயா புரோக்தா என்னால் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது வேதமாகிய என்னால் சொல்லிட்டார் கடவுளாகி என்னால் சொல்லல யாரு சங்கராஜர் விளக்கம் அஸ்மின் மயா புரோக்தா மயா வேத ஆத்மாவாக இருக்கின்ற என்னால் உபதேசிக்கப்பட்டது ோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினான் சாங்கியர்களுக்கு ஞான யோகிகளுக்கு கர்மயோகத்தையும் நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன் அப்படி சொல்ற இது வேற ஒண்ணும் வேத பூர்வம் வேதாந்தந்தான் ஞான யோகேன அப்படிங்கிறது வந்து பிரம்ம பிரம்மனை தெரிஞ்சிக்க விரும்புகிறவர்களுக்கு நான் வந்து வேதாந்தத்தை சொல்லிக் கொடுத்திருக்கேன் யோகாபியாசம் அதாவது பெற வேண்டும் என்பவர்களுக்காக வேத பூர்வம் சொல்லி இருக்கேன் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் அதேதான் நாலாவது அத்தியாயத்தில் சொல்றார் இமம் விவஸ்வத்தை யோகம் புரோக்தவான் அகம் அவ்வயம் அவ்வயம் யோகம் அகம் விவஸ்வத்தை மனவேப்ராக மனுரிக்ஷ்வாக்கவே பிரவீத் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷையோ ஆக இப்போ பள்ளிக்கூடத்துல எல்லாம் ஒரு முறையான பாடம் இருக்கு என்னது ப்ரிகேஜி என்ன எல்கேஜி யுகேஜி இதெல்லாம் இருக்கு நிறைய ஆனால் நம்மளதுலாம் அப்படி இல்லை திடீர்னு ஒருத்தர் கேம்பில் ஜாயின் பண்ணுற சம்பந்தமே இல்லை அவருக்கு வந்து தர்ம வித்தியே தெரியாது அப்படிப்பட்டவங்களும் சேர்றாங்க ரொம்ப வருஷமா எல்லா உபநிஷத்தையும் படிச்சு கரைச்சு குடிச்ச ஆளும் வராங்க அப்ப யாருக்கு கஷ்டம் தான் பாடம் நடத்துறவனுக்குதான் டெஸ்ட் எப்படி சொல்றது எல்லாரையும் இது பண்ற மாதிரி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதனால நம்ம வந்து இப்ப வந்து ஒரு ஒரு ஒரு வந்து தான் பரவாயில்ல இப்ப படிக்கிற பசங்கெல்லாம் வேதம் படிக்கிற பயங்கள்லாம் அந்த படிச்சுக்கான் அவங்களுக்கு இப்போ மனப்பாடம் பண்ணுறதுதான் வேலை வேறு ஒன்றும் வேலை இல்லை அவன் கொஞ்ச நாளைக்கு கூட படித்து முடிச்சதுக்கு பிறகு அவனுக்கு இப்போ எல்லாம் திருப்பதி தேவஸ்தானத்தில் இப்போ பிரம்மாண்டமான சதஸ்து நடத்துகிறான் இப்போ ஒரு பக்கம் ஒரு இன்னொரு ப்ராப்ளம் இருந்துருக்கு இப்போ பிரம்மாண்டமான சதஸ்து நடங்கிறது திருப்பதியில் பத்திரிகை எல்லாம் அந்த சதஸ்தில் எவ்வளவு விஷயம் ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்ததுதான் இப்போ கொஞ்சம் நல்லா விசேஷமாக கவனம் செலுத்தி அதை பண்ணுறேன் இப்போ நடக்க போகிறோம் டிசம்பரில் நடக்க போகிறோம் பிரம்மாண்டமான சாஸ்திர சதஸு அதில் எல்லா விஷயங்களும் இருக்குது இப்போ வந்து படிக்கிறா தான் அந்த ஸ்டெப் பை எப்படி நம்ம ஸ்கூல் எஜுகேஷன்லாம் இப்போ எப்படி இருக்குது ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது அரிசியாக படிச்சுட்டு பரவாயில்லை இப்போ இங்கே நீங்கள் இருக்கிறவங்கனா எப்படி இப்போ மாண்டுவருஷத்துக்கு என்ன குவாலிஃபிகேஷன் எனக்கு தெரியுமா ஓரளவுக்கு பார்த்தா எல்லோரும் பார்த்தா தெரியும் ரொம்ப நாள் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ தான் தெரியும் அதனால் ஒரு பொதுவாக நம்ம எப்போ படித்தாலும் இந்த சாஸ்திரத்தை இப்பெல்லாம் அப்படி யோசிக்க வேண்டி இது ஸ்கூலில் யூனிவர்சிட்டியில எல்லாம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி விஷயம் இல்லை ஆகையினாலும் அப்பப்போ ஜனங்கள் வருகிறார்கள் எதோ கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்காக வேண்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் அந்த பையனுக்கெல்லாம் கிரமமாக இருக்குது அவன் இதை படித்து முடிஞ்சான கண்டஸ்தம் பண்ணிட்டான்னா மனப்பாடம் பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் வந்து வேத பாஷையும் படிக்கணும் அப்புறம் அவனுக்கு அவனுடைய தர்மங்களை அவன் கடைப்பிடிக்கணும் அப்புறம் அவனுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அவனுக்கு இருக்குது அதையே அவங்க சரியாக பண்ணுவாங்களாங்கிறது ஒரு சந்தேகத்தில் இருக்குது நிறைய பேர் அதையும் பண்ணுறதில்லை ஜெய்மணி மகர்ஷி சொன்னார் வேதத்தை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன சுவாத்தியாயத்தவியா நான் இது பூர்வ பீட்டையாக சொன்னேன் சுவாத்தியாயத்தை படி அவன் வேதத்தை அவங்களும் படிக்கணும் இங்கே படிக்கிற பையன்களாக ரெண்டு பேதம் எதிர்வேதம் படிக்க வேண்டிய அவன் அந்த வேதத்தை படிக்கணும் அப்படி ஒரு முறை வச்சுட்டார் வியாச அவதத்தை படிக்கணும் அப்படின்னு வச்சுட்டான் நம்மளும் புராணத்தை படிக்கலாம் ராமாயணத்தை படிக்கலாம் மகாபாரத்தை படிக்கலாம் சாஸ்திரத்துக்கு நம்ம தேசத்துல பஞ்சமே இல்லை ஞானமாம் சொல்லின் பொருளாம் நல்ல பாரத நாடு அப்ப எல்லாரும் படிக்கிறோம் எதுக்கா பொதுவா நீங்க ஞாபகம் சாஸ்திரத்தை மனப்பாடம் பண்ணணும் ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்ணணும் எதுக்கு மனப்பாடம் பண்ணணும்னு கேட்டார் ஜெய்மினி ஜெய்மினியோட சூத்திரத்துல இருக்கு பூர்மம் இருக்கு மனப்பாடம் பண்ணணும்பா அவன் கேள்வி கேட்டான் எதுக்கா சுவாமி மனபாடம் பண்ணணும் வேத மந்திரங்களெல்லாம் வேத மந்திரங்களையெல்லாம் மனப்பாடம் பண்ணினாத்தான் அர்த்தம் படிக்கிறது அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது சௌகரியமா இருக்கும் அப்பதான் எல்லாம் ஞாபகத்துல இருக்கும் ஞாபகத்தில் இருக்கிற போது குரு அர்த்தம் சொல்லிக் கொடுக்குற போது இன்னொன்று இன்னொன்னு கனெக்ட் பண்ணி சொல்லி கொடுக்குற போது இவனுக்கு புஸ்தகம் இல்லாமல் இருந்தால் தான் அந்த வித்தியை அவனுக்கு பூர்ணமான பிரயோஜனத்தை கொடுக்கும் இல்லாட்டி எல்லாம் புஸ்தகத்தில் இருக்குது புஸ்தகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த வித்திய அவனுக்கு பூர்ணமான பிரயோ பிரயோஜனம் கிடைக்கலாம் அரகுடைய பிரயோஜனமாக இருக்கும் பூர்ண பிரயோஜனம் மனப்பாடம் பண்ணுறது எதுக்காகனு ஒரு கேள்வி கேட்குறான் அதுல அவரே ஒரு பூர்வபட்சம் போடுற மனப்பாடம் எதுக்காக பண்ணணும்னு மனப்பாடம் பண்றது நோக்கம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்த கேள்வி கேட்டான் எதுக்காக இதை படித்து இந்த அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அடுத்த கேள்வி கேட்டான் அப்பத்தான் தர்மத்தை எல்லாம் கடைபிடிக்க முடியும் வேதோ கிலோ தர்ம மூலம் லட்சணோ தர்மஹ கடைபிடிக்க முடியும் தர்மத்தை எதுக்கு கடைபிடிக்கோ எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கணும் வேதத்தை மனப்பாடம் பண்ணணும் எதுக்காக மனப்பாடம் பண்ணணும் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மனப்பாடம் பண்ணணும் அர்த்தம் எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அர்த்தம் தெரிஞ்சுட்டா தான் தர்மத்தை கடைபிடிக்க முடியும்னாங்க தர்மத்தை எதுக்காக கடைபிடிக்கணும்னு கேட்டான் அப்பதான் சுகமா இருக்க முடியும் உலகத்துல தர்மத்தை கடைபிடிச்சாதான் உலகத்துல இன்பமா வாழலாம் துன்பம் வராம இருக்கும் இன்பமாக இருக்கும் ஏன் இன்பமா இருக்கணும் கேள்வி கேட்பானாது என்ன பதில் சொல்லு அது என் துன்பம் அப்படின்னு சொல்லுங்க அப்படி ஒருத்தர் கேள்வி நீ இப்படி கேள்வி எனக்கு ஒரு துன்பம் என்ன பண்ணுறது அப்படிதான் சொல்ல முடியும் அது துன்ப இன்ப துன்பம் இல்லாமல் இன்பமாக வாழ்கிறதுக்காக எவ்வளோ அழகாக கனெக்ட் பண்ணிவிட்டார் பாருங்கள் ஜெய்தினி எளிமையாக இருக்குது ரொம்ப சிம்பிள் நம்ம தான் சரியாக படிக்காததினால அது ரொம்ப கடினமாக நம்ம வாழ்க்கை சரியில்லை சரியாக படிக்கலை வாழ்க்கை சரியில்லாததுனால சரியாக படிக்காததுனால நமக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்போது வேதாந்தம் படிக்கிற நம்ம உபநிஷத்துங்கிறதுக்கு வேதாந்தம்னு அர்த்தம் சொன்னேன் வேதாந்தத்துக்கு தான் இன்னொரு பேரு பிரம்ம வித்யா ஆத்ம வித்யான்லாம் பேரு அப்போ வேத பூர்வம்ங்கிறதையும் நம்ம கவனிக்கணும் இப்போ வேதபூர்வத்தில் என்ன வித்யன்னு கேட்டால் தர்ம வித்ய அங்க விஷயம் அங்கே தர்மஹா விஷயா அத்த பிரம்ம விஷயா இதை நம்ம புரிஞ்சுக்கணும் வேத பூர்வத்தில் தர்மம் விஷயம் சப்ஜெக்ட் மேட்டர் வேதாந்தத்தில் சப்ஜெக்ட் மேட்டர் பிரம்மன் பரம்பொருள் தான் விஷயம் பெரியவங்க அழகா சொல்லிட்டாங்க தர்மத்தை அனுஷ்டிக்கணும் தெரிஞ்சிக்கணும் தர்மத்தை கடைபிடிக்கணும் பிரம்மனை தெரிஞ்சிக்கணும் ஆச்சாரிய பிரம்மனை ஆத்மாவா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டாரு பிரம்மத்தை ஆத்மாவாக தெரிஞ்சு இந்த உபநிஷத்துல அதான் வரப்போகுது அயம் ஆத்மா பிரம்ம பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது தர்மத்தை பண்ணுறது எவ்வளோதான் விஷயம் அப்போ நம்ம வேதத்தையே கே வேதம்னா என்னங்கிற கேள்வி பெரிய கேள்வி வந்துடும் எல்லாருக்குமே வேதம்ங்கிறது தான் நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டி பிரமாணம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எது உண்மை எது பொய்னு நமக்கு ஞானத்தை கொடுக்கறது வேதம் இந்த வேதம் வார்த்தைக்கே ஞானம்னு பேரு அறிவு வேதம் சொல்லுக்கே பேரு அறிவு தான் பேரு வேதம் நிறைந்த தமிழ்நாடு பாடுறார் பாரதியார் வேதம் நிறைந்த தமிழ்நாடு ஆக இந்த வேதம்னு சொன்னாலே அறிவு ஞானம்னு தான் அர்த்தம் அறிவுனா என்ன அறிவு கேட்டா தர்மத்தை பத்தின அறிவு பிரம்மத்தை பத்தின அறிவு இது மூலமா தான் வேற சோர்ஸ் கிடையாது அதனாலதான் அதை என்ன சொல்றோம் நமக்கு ஜானத்தை கொடுக்கிற சாதனம் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுங்கிற ஞானமும் வேதத்தினாலதான் கிடைக்கிறது வேதத்தை தவிர வேற எதுனாலையும் கிடைக்காது அது தெரிஞ்சுக்கணும் வேதத்தை தவிர வேற எதுனாலையும் கிடைக்கும்னு தெரிஞ்சா வேதம் நமக்கு பிரமாணமாகாது நல்லா புரிஞ்சுக்கணும் வேதத்தை தவிர வேறு எதனாலும் நமக்கு ஞானம் கிடைக்கும் வேதம் நமக்கு பிரமாணமாகாது வேதம் தேவையில்லை ஆகையினால வேதத்தை தவிர வேற வழி கிடையாது நமக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிறது வேதங்கள் எல்லாம் ஒன்னு ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்லை எத்தனையோ அத்தனை வருஷம் வந்து நம்ம அனாதின்னு சொல்லிடுறோம் வேதம் வந்து இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல அனாதி அபௌருஷேயம் இந்த வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்துறோம் வேதத்துக்கு ஆரம்பம் கிடையாது வேதத்தை உண்டாக்கினவன் யாரும் இல்லை ஈஸ்வரம் கூட வேதத்தை உண்டாக்கினவர் சொல்ல மாட்டோம் இருக்கிற வேதத்தை வெளிப்படுத்துறாருன்னு சொல்லுவோம் வேதத்தை நித்தியம்னு சொல்லுவோம் அவ்வளவெல்லாம் வேதத்துக்கு முக்கியத்துவம் இருக்குமாயிடும் அநாதி அநாதினா என்னர்த்தம் அதுக்கு ஆரம்பம் கிடையாது காரணம் கிடையாதுன்னு சொல்லுவோம் வேதத்தை வச்சேதான் வேதத்துக்கு விளக்கம் சொல்ல முடியும் அதனால இந்த வேதத்தின் மூலமாகத்தான் நமக்கு ஞானம் கிடைக்கிறது அது மாத்திரம் இல்லை ஞானத்தை பெறத்துக்கு ஒரே ஜென்மா மனுஷன்மாதான் வேற ஜென்மாவிலேயே கிடையாது இந்த வேதத்தை படிக்கிறது வேதம்னா வேதம்னே நினைச்சுக்காய்க்கும் இப்போ திருக்குறளும் வேதத்தோடு வேதத்தினுடைய கருத்துக்களை விளக்குறது அதை ஸ்மிருத்தின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் ஸ்ருதிங்கிறது வேதங்கள் அது நமக்கு ரொம்ப முக்கியம் அதனுடைய விளக்கங்களைத்தான் மற்ற எல்லா நூல்களும் சொல்லுகிறது அப்ப நமக்கு வந்து வேதம் தெரியலையேன்னு வருத்தப்பட வேண்டாம் வேத கருத்துக்கள் நம்ம வாழ்க்கையில நம்மளையும் அறியாம நிறைய இருக்குதான் இருக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு வியப்பா இருக்கு இத்தனை பேர் இத்தனை தேசங்கள்ல எத்தனையோ ராஜாக்கள்லாம் வந்து யாரெல்லாமோ ராஜாக்கள்லாம் வந்து ஆழ்ந்து அதுக்கப்புறமும் இந்த கல்ச்சர் இருக்குங்கிறது இன்னும் பிரமிப்பா இருக்கு ஆச்சரியமா இருக்கு இதுக்கு என்ன அப்படி ஒரு மகிமை இருக்கு இந்த மதத்துக்கு எத்தனையோ கலாச்சாரம் அழிஞ்சு போச்சுங்கிறாங்க ஈஜிப்டு கலாச்சாரம் காணாமல் போயிடுத்துங்கிறாங்க கிரேக்க நாகரிகம் அழிந்து விட்டதுங்கிறாங்க எப்படி இது மாத்திரம் இன்னும் இன்னும் உயிரோடு இருக்கு ஜீவனோட இருக்கு சின்ன பயம் குட்டி வேதம் சொல்கிறான் இவர் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுற அம்மா அப்பா இருக்காங்க ஆச்சரியமாக தான் இருக்கும் இவ்வளவு தூரம் பணம் பதவி புகழ் இத்தனையும் இருக்கிற இந்த உலகத்தில் என்னெல்லாமோ உலகத்தில் புதுசு புதுசாக நாள்தோறும் இந்திரிய விஷயங்கள் எல்லாம் பெறுகின்றிருக்கிற காலத்துலையும் நம்ம எல்லாம் ஒரு மூலையில் டிவி வேண்டாம் பேப்பர் வேண்டாம் உலகமே வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்கு இருந்து என்ன தெரியுதுன்னா அது சாரம் இல்லைன்னு தெரியுது அது காரணம் என்னென்னா இது வந்து தயானந்த சுவாமி இது கம்ப்ளீட் சிஸ்டம் மற்றதெல்லாம் இன்கம்ப்ளீட்டு சுவாமி சொல்லுவார் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ விதமான ஆன்மீக இயக்கங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது சொல்லுவார் சுவாமி வேதத்தில் வந்து பூர்ணமாக இருக்கப்பா எவரையும் ஒரு வழிக்கு கொடுந்துடா எப்பேற்பட்டவரையும் என் வழிக்கு கொடுந்துடா ஏன்னா வேத வேதத்திலேயே மெட்டீரியலிசம் நிறைய பேசி அதான் விசேஷம் நிறைய நிறைய உலக விஷயங்களை தான் பேசுறது அதனாலதான் இந்த சைவர்கள் வைஷ்ணவர்கள் சாக்டர்கள் இவங்கெல்லாம் அந்த ஆகமத்தை விசேஷமா சொல்றவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அது வந்து எல்லாத்தையும் பத்தி பேசிருக்கு ஆகம கடவுள மாத்திரம்தான் பேசுறது அப்படின்பாங்க அது எல்லாத்தையும் பற்றி பேசும் உலகியலை பற்றி பேசி இருக்கிறதுபாங்க வேதங்கள் உலகியல் நம்ம பொருளியல்ங்கிறோம் உலகியல்பாங்க அவங்க உலகியலை வேதபூர்வம் நிறைய பேசியிருக்கு சொர்க்கம்ங்கிறது என்ன உலகியலா என்ன சொர்க்கலோக சுகங்கிறது உலகியலா என்ன இயலுது அது வீட்டு இயலா மோக்ஷ வழிமுறைகளை பத்தி சொல்லிருக்கு சில விஷயங்களை பத்தி பேசிருக்கு எது சொல்றேன் வந்து இவ எவ்வளோ இருந்தாலும் இதுக்கு வந்து ஜனங்கள் வர்றது இன்னும் இந்த வாழ்க்கை வாழ்கிறவங்கெல்லாம் இருக்காங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்கு மத சார்பற்ற நாட்டில் மதத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்க வேண்டாம்னு சொல்கிற பிற மதங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கிற நாட்டில் இன்னும் உட்கார்ந்து இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கவே பிரமிப்பாக இருக்கு நமக்கு அப்பப்போ இதெல்லாம் அழிஞ்சு போயிடுமோன்னு பயமாக வேற இருக்கு எப்படியோ இருக்கட்டும் கடவுளுக்கு தான் தெரியும் நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது நம்ம செய்கிறத செஞ்சு பேர் ஏன்னா நமக்கு இதில் ஒரு ஆனந்தம் இருக்குது இந்த வாழ்க்கையில் நமக்கு ஆனந்தம் இருக்குது துன்பம் இல்லை ஆகையினால இது கடவுளுடைய அருளால் நமக்கு இது கிடைச்சிருக்கு நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போ முதல்ல நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் மனுஷனுக்கு மட்டும்தான் ஞானசக்தி இருக்குது மற்ற ஜீவராசிகளுக்கு ஞானசக்தி இல்லை இந்த ஞான சக்தி ஞானசக்தி வந்து சாதாரண பிரத்யக்ஷமா தெரிஞ்சுக்கிற விஷயத்துக்கு அது நம்ம எப்படியாவது புரிஞ்சுக்கிறோம் நிறைய விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறோம் இது வந்து வேப்ப மரம் இது புளிய மரம் தென்னை மரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் ஆனா வாழ்க்கையில் எப்படி வாழ்வு வாழக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி தெரியல பிரத்யக்ஷமா தெரிஞ்சுக்கிற விஷயத்துக்கு எல்லாம் நிறைய இருக்கு இப்ப இதெல்லாம் நமக்கு நல்லா இருக்கு எல்லா பொருளையும் நிறைய வச்சுதான் இருக்கும் வச்சுன் இருந்தாலும் நமக்கு சுகம் இல்லையே நிறைய பேருக்கு இல்லையே எல்லாரும் வந்து பணம் நிறைய இருந்தாலும் திருப்தி வரமாட்டேங்கிறது அதெல்லாம் இன்னும் பார்ப்போம் ஆள் நிறைய இருந்தாலும் திருப்தி வரமாட்டேங்கிறது என்ன பண்றது ஆதிசங்கர் வேறே சொன்னார் என்னது மா குரு தன ஜன எவ்வன தர்மம் தன தர்மம் வேண்டாம் ஜன தர்மம் வேண்டாம் எவ்வன தர்மம் வேண்டாம் மூணுலேயும் தர்வம் ஒரு ஒரு நிமிஷத்துல எல்லாம் போயிடும்பா ஹரதி நிமேஷா காலகா சர்வம் போட்டோம் நான் வந்து வேற ஒரு விதமா இதை சொல்ல விரும்புறேன் ஞான சக்தி நமக்கு இருக்கு நமக்கு வந்து இருக்கு நான் எந்த வகுப்புலையும் இதை சொல்றது சொல்லித்தான் ஆகணும் இது மறக்க கூடாது அடிப்படை ஆக நமக்கு பரம பிரமாணம் என்னது பிரமாணம் அத்தியந்த பிரமாணம் வேதம் வேதம்தான் வேதத்தை விட்டு அறம் இல்லை இந்த வேதம் ரெண்டு பிரிவா இருக்கு வேத பூர்வம் வேதாந்தம் வேத பூர்வத்தில் தர்மசாஸ்திரம் நிறைய சொல்லி இருக்கு ஆனா தர்மசாஸ்திரம் சொல்லியிருந்தாலும் அதுலேயும் ரெண்டு விதம் இருக்கு முதல்ல வந்து தர்மம் வந்து உலகியலுக்கான தர்மம் தான் உலகியல் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான தர்மம் தான் சொல்லப்பட்டிருக்கு நீ வந்து உன்ன மாதிரியே உலகத்தில் எல்லாரும் ஆசைப்படுறான்ப்பா நீ மாத்திரம் இந்திரிய சுகம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படலை பிறந்த எல்லா ஜீவராசிகளுக்குமே புல நின்பம் ஆசை இருக்கு விருப்பம் இருக்கு ஆகையினால் நீ மாத்திரம் இதில் இல்லை எல்லோரும் இதில் இருக்கிறார்கள் ஆகவே எல்லோருக்கும் ஒரு ஒழுங்கு சட்டம் ஓணும் இங்கே ஆசிரமத்துக்கு வந்தாலே எவ்வளவு சட்டங்கள்லாம் போட வேண்டும் என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாம் விதிமுறைகள்லாம் வேண்டியிருக்கு அப்படி இருந்தால் தான் இது காரியம் ஸ்மூத்தாக நடக்கும் இல்லாட்டி ஆளாளுக்கும் இன்னொன்னும் இஷ்டம் போல இருந்தாங்கன்னு சொன்னால் எப்படி முகாம நடத்துறது இப்போ தர்மம் நம்ம அனுபவிக்கிறது வந்து தங்குறதுக்கு இடம் வேண்டி இருக்குது குளிக்க ஜலம் வேண்டி இருக்குது கரண்ட்டு அனுபவிக்க வேண்டியிருக்கு நமக்கு வசதிகள்லாம் தேவைப்படுறது அடிப்படை வசதிகள் தேவைப்படுறது அதை அனுபவிக்கிற போது நான் மாத்திரம் அனுபவிச்சா அவங்களுக்கு என்ன கிடைச்சா என்ன போனால் என்ன எப்படி ஒருந்துட்டு போட்டும் நமக்கு கிடைச்சா சரி நம்மளை மாத்திரை இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருது ஆனால் அப்போ நம்ம என்ன சொல்றது நீ மாத்திரை இல்லை அவனுக்கு இதே மாதிரி தான் ஆசை அவங்களுக்கு இதே மாதிரி நீ மாத்திரம் மனுஷன் இல்லை அவங்களும் மனுஷனு எல்லாரும் மனுஷர்கள் தான் எல்லாருக்கும் வசதி வேண்டி இருக்கு ஆகையினால என்ன வேணும்னா அதுக்கு ஒரு சட்டம் வேணும்பா தர்மம் ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது வேத பூர்வத்தோட வேலையே நம்ம ராகத்வேஷத்தை ஒழுங்குபடுத்துறது தர்மசாஸ்திரத்தோட வேலை என்ன நம்முடைய விருப்பு வெறுப்புகளை நெறிப்படுத்துவது ஒழுங்குபடுத்துவது செம்மைப்படுத்துவது முறைப்படுத்துவது சீர்படுத்துவது அதான் அதனுடைய வேலையை ராகத்வேஷத்தை சரி பண்றதுதான் வேலை வேத பூர்வத்துக்கு ஆனால் ராகக்வேஷத்தை சரி பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு ஆசை இருக்குது உலகத்தில் சுகம் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்குது தனம் வேணும் தானியம் வேணும் பசு வேணும் எல்லாம் வேணும் அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்கு ஆகையினால ராகக்வேஷத்தை சரி பண்ணுறது ஒரு பக்கம் உலக இன்பத்தை அனுபவிக்கிறது ஒரு பக்கம் இந்த ராகக்லேஷத்தை சரி பண்ண பண்ண பண்ண என்ன ஆகுன்னா புத்தி சரியாக வேலை செய்யும் ராகக்லேஷத்தை எவ்வளவு தூரம் நம்ம சரி பண்ணுறோமோ அவ்வளவு தூரத்துக்கு புத்திக்கு விவேகசக்தி கிளாரிட்டி அந்த விவேகம் இருக்கே அதுக்கு தெளிவு ஏற்படும் இந்த பகுத்தறிவிலே ஒரு தெளிவு விருப்பு வெறுப்புகள் நெறிப்படுத்தப்படும் பொழுதுதான் உண்டாகிறது இல்லை என்றால் ஏற்படாது இதை நம்ம மறுக்க முடியாது இது படிக்க படிக்க நமக்கு பண்ண பண்ண தெரியுது அப்போ அது வேலை செய்ய செய்ய என்னாகிறதுன்னு கேட்டால் என்னாகும் புத்தி சரியாக இந்த சென்சிட்டிவுங்கிறோமே ரொம்ப சென்சிட்டிவ் ஆக ஆரம்பிச்சுடும் ராகத்வேஷம் உள்ள ஜனங்கள் ராகத்வேஷம் இல்லாத நம்ம ராகத்வேஷத்தை குறைச்சு குறைச்சு முறையா வர வர வர என்ன ஆகும்னா நம்ம புத்திக்கு எல்லாம் தெளிவா தெரியும் மோர் அண்ட் மோர் சென்சிட்டிவ் சொல்றோமே அது வந்துடும் புத்தியில அந்த சக்தி வந்துடும் அப்ப வர வர என்ன பண்ணும்னா சிந்திக்கிற சக்தி ஆரம்பிக்கும் இப்ப நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் சரிதான நம்ம ஏன் பிசாஜி மாதிரி இப்படி புல நின்பங்கள் பின்னாலேயே ஓடுறோம் பேய் மாதிரி பிசாஜி மாதிரி குரங்கு மாதிரி இப்படியே வந்து இந்திரிய விஷயங்கள் பின்னால நம்ம ஓடிண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி புத்திக்கு அந்த சிந்திக்கிற ஒரு வேலை சக்தி வர ஆரம்பிக்கும் எல்லாம் அந்த வேதபூர்வத்தோட மகிமை வேதபூர்வம் என்ன பண்ணுகிறது தர்மத்தை கற்றுக் தர்மத்தை கற்று ஆனா அது ஒத்துக்கணும் ஒருத்தர் வேதத்தை ஒத்துக்கலாம் அவன் நாசம் போனான் அவ்வளவு வேதத்தை யாரு ஏற்றுக்கொள்ளலையோ ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதற்கு முயற்சிக்கவில்லையோ அவன் வாழ்க்கை சர்வ நாசம்தான் சந்தேகமே கிடையாது அவனுக்கு எத்தனை ஜென்மாவோ தெரியாது மனுஷ ஜென்மாவோ வீழடிச்சுட்டான் புத்தி நாசா பிரணசதிங்கிற சங்கராச்சாரிய காலமுறை கூட ஒரு ஸ்லோகன் சொன்னிருக்கு அசத்தான பொருளை பற்றி சத்தான பொருளை பற்றாமல் விடுகின்றவன் தற்கொலை செய்து கொண்டவன்கிறார் ஆதிசங்கரன் சஹி ஆத்மஹா அசத்கிரி அசத்தான அனித்தியமான பொருள்களை பற்றி கொண்டிருக்கிறதுனால அவன் நல்லாவே அழிஞ்சு போறாங்க இது ரொம்ப முக்கியம் இது அடிப்படையை விட்டு வேதத்தை ஒத்துண்டுதான் ஆகும் இல்ல சுவாமிஜி நான் வேதத்தை ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன நல்லது குட் பை போயிட்டுவான் எனக்கு வந்து என் புத்திக்கு எது சரின்னு படுறதோ அதைத்தான் நான் ஒத்துக்க போறேன் இந்த வேதத்தை நான் ஒத்துக்க போறதில்லை அப்படியே ஒத்துண்டாலும் எனக்கு அது சரியாக நிறைய விஷயம் புரிய மாட்டேங்கிறது ஆகையினால நான் அதை வந்து எடுத்துக்கப் போகிறதுல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நேற்றைக்கு ஒரு அம்மா கடிதம் எழுதியிருக்காங்க எனக்கு சென்னையிலேருந்து நாங்கள் சரியான வைஷ்ணவ குடும்பம் ஐயங்கார் ஃபேமிலி நாங்கள் பிறந்துருவோம் பிறந்து வளர்ந்துருக்கோம் எங்கள் தாத்தா எல்லாம் பெரிய இருந்திருக்கார் இதெல்லாம் இருந்திருக்கார் அப்படின்லாம் சொல்லி ஆனால் எங்கள் பையன் வந்து பாம்பேயில வேலைக்கு அனுப்பிச்சோம் அங்கே போன இடத்துல அவனுக்கு எப்படிதான் கிறிஸ்டியன்ஸோட பழக்கம் ஏற்பட்டுதோ தெரியல அவன் வந்து கிறிஸ்தவர்களோட பழகி சர்ச்சுக்கு போக ஆரம்பித்து இப்போ அவன் கிறிஸ்டின் ஆயிட்டான் அவன் வந்து இப்போ வந்து அவன் வந்து அந்த போய் அந்த ஊழியம் பண்ணுறான் அவன் ஒரு புரிய இதாக மாறிட்டான் அவன் திரும்பி வரணும் நம்ம கல்ச்சரை ஃபாலோ பண்ணணும் நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி ஏதாவது ஆறுதலா கடிதம் எழுது என்ன சொல்றது ஒத்துக்க மாட்டேன் பரம்பரையே வந்து சரியான அயங்கார ஃபேமிலிங்களா எழுதிட்டாங்க இவங்க கத்தியே இப்படினா அப்புறம் வந்து என்ன சொல்றது ஒத்துக்கில்லனா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஒத்துண்டோம்னா அந்த வேதத்தோட மகிழை இவ்வளவு வேலை பண்ணணும் நம்மளை சிந்திக்க வைக்கும் சரி பண்ணும் சிந்திக்க வைக்கும் சிந்திக்க நமக்கு வந்து நம்ம பண்றது சரிதானா தப்பாங்கிற எண்ணம் பலமாக வரும் எதுக்கு இப்படியே இவ்வளவு என்னதான் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினாலும் எப்படி எதுக்கு இந்த இதை இந்திரிய விஷயங்கள் பின்னாலேயே போகணும் நாம தர்மமாக அனுபவிக்கிறவனுக்கே இப்படி யோஜனை வரும் அதர்மமாக அனுபவிக்கிறவனை பற்றி பேச்சே இல்லை அதர்மமாக அனுபவிக்கிறவனுக்கு எப்போ புத்தி எப்படி வேலை செய்ய போகிறதோ தெரியாது அதை பற்றி நான் இப்போ பேச வேண்டும் தர்மமாக கடைப்பிடிக்கிறவனுக்கே அந்த தர்மத்தை கடைபிடிக்கிறதுலே ஒரு போராட்டம் இருக்கும் அவனுக்கு தர்மத்தை போராட்டமாக இருந்தாலும் அதுலேயே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும் பெரியவங்கனா என்ன சொல்கிறாங்கன்னா தர்மத்தை கடைபிடிக்கிறது தர்மத்துக்காக கூட இல்லை அதர்மம் பண்ணாமல் இருப்பதற்காக இது ஒரு கோணம் நீ தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால பாசிட்டிவா இருக்கிற பிரயோஜனம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நெகட்டிவா வரவேண்டியது வராம இருக்கும் அதர்மத்தை அனுஷ்டிக்காம இருக்கிறதுக்குத்தான் தர்ம அனுஷ்டானம் நீ தப்பு செய்யாமல் சரியானதை பண்றதுக்கு நியமங்கள் வரைக்கும் ப்ரோக்ராம் போட்டு பண்ணலாம் என்ன தேவை இது வந்து ஒன்றும் ப்ரோக்ராமே கிடையாது மார்னிங் டு நைட்டு ஆசிரமத்தில் ஒரு ப்ரோக்ராம் கிடையாது என்னென்ன அந்த வேலை போய் சாப்பிடலாம் மற்ற நேரம் என்ன பண்ணலாம்னா அங்கங்கமே உட்காந்து கதை பேசிட்டு இருக்கலாம் ஒன்று ஆசிரமத்தில் வேற ஒன்று அதர் ஆக்டிவிட்டிஸ் கிடையாது அது பிரயோஜனம் இல்லையே அதர்மம் கூடி போயிடும் ஆகினால தர்மம் தர்மத்தை பண்ணுறதுடைய நோக்கமே அதர்மம் நிகழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அது ஒரு பிரயோ பிரயோஜனம் இன்னொரு பிரயோஜனம் என்னன்னு கேட்டால் நம்ம பண்றதுனாலே நன்மை இருக்கு அதுல நெகட்டிவ் வராதுங்கிறது ஒரு பக்கம் பாசிட்டிவா நிறைய நன்மைகளும் இருக்கு அதுல அப்ப இந்த தர்மத்தை பண்றதுனால நமக்கு மனசுல ஒரு தெளிவு ஏற்படுகிறது அப்பதான் நமக்கு புரிகிறது வேதம் அதை சொல்லிக் கொடுக்கறது முண்ட ஒரு மந்திரம் அதை மறக்கவே கூடாது நாம யாரும் அப்ப அந்த முண்ட ஒரு மந்திரம் இருக்கு ரெண்டாவது முதல் முண்டக்கம் ரெண்டாவது கண்டம் பன்னெண்டாவது மந்திரம் அந்த மந்திரத்தோட அடிப்படைய நம்ம எப்போ நினைச்சு பார்க்கணும் அந்த மந்திரம் தான் ஒருத்தர் எப்படி வேத பூர்வத்தில இருந்து வேதாந்தத்துக்கு போகிறான் அப்படிங்கறது அழகா சொல்றது ஏன்னா வேத பூர்வத்துல இருக்கிற விஷயம் வேத பூர்வத்துக்கு இருக்கிற அதிகாரி வேதபூர்வத்துல இருக்கிற பிரயோஜனம் வேற வேதாந்தத்துல இருக்கிற விஷயம் வேதாந்தத்தை படிக்கிறதுக்கான அதிகாரி வேதாந்தத்தில் இருக்கிற பிரயோஜனம் வேற ஆகையினால இதுல இருக்கிறவங்க இருக்க முடியாது ரெண்டுலையும் இருக்க முடியாது ஆச்சாரியர் அடிக்கடி சொல்றார் பாஷ்யங்கள் எல்லாம் நிறைய தடவை சொல்றார் இரண்டும் சேராதப்பா இந்த வேத பூர்வமும் வேதாந்தமும் என்னன்னா அது வந்து ஆப்போசிட் அப்படின் கிருஷ்ணர் தான் கொஞ்சம் கீதையில சமன்மயம் பண்ணி எப்படியாவது ரெண்டையும் வேதபூர்னா என்ன கர்மாவை விடாம சந்நியாசம் பண்ணாம ஞானத்தில் இருக்கிறது எப்படி அதான் அவரோட வேலையை கீதை முழுக்க அவர் என்ன பண்ற அவர் ராஜா கஷத்ரியன் அர்ஜுனன் அந்த குரூப்பு ஆகையினால இவங்கெல்லாம் வேலையை விட்டா பிரச்சனை ஆயிடும் ஆகையினால அவர்களுக்கு பிராமணன் வந்து எந்த தர்மத்தில் இருந்தாலும் சொசைட்டிக்கு நல்லது பிராமணன் கிரகஸ்தாஸ்ல இருந்தாலும் சொசைட்டிக்கு நல்லது பிராமணன் சன்னியாசி ஆனாலும் சொசைட்டிக்கு நல்லதுல வந்து அவங்க வந்து சன்னியாசி ஆனா சில இருக்கு அந்த காலத்துல இப்ப ஒரே குழப்பம் நம்ம நிறைய காம்பிரமைஸ் பண்ணி வச்சிருக்கோம் அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு அந்த சிரமம் அதனால கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு நம்ம அப்படி இருக்கக்கூடாது ஜனகரை பார்த்தையா அஸ்வபதியை பார்த்தையா நம்ம வந்து சன்னியாசம் பண்ணாமலேயே இருந்துக்கலாம் ஞானத்தை அடையிறது எப்படி இருந்தாலும் சரி வெளியில வேதபூர்வத்தை அனுஷ்டிச்சாலும் உள்ளுக்குள்ள வேதாந்தியா இருக்கணுங்கிறது கிருஷ்ணனுடைய கருத்து நீத்தையில் பார்க்கணும் ஆனால் அது மேலெழுந்த வாரி தான் வெளி மேலெழுந்த வாரியாக வேதபூர்வம் வேதாந்தம் ஏன்னா வேதாந்தம்ங்கிறது தெரிஞ்சுக்கிற விஷயம் தானே அனுஷ்டிக்கிறது எப்பவுமே தர்மம் தானே அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை இதனால் அப்புறம் தெளிவுபடுத்துவேன் அப்பப்போ வரும் உடனே தெளிவாக புரியாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபடுத்திக்கிறோம் கஷ்டம் இல்லை இப்போ வேத பூர்வத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் பிரயோஜனம் அதிகாரி வேற வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் பிரயோஜனம் அதிகாரி வேற இது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிறோம் வேத பூர்வத்தில் விஷயம் தர்மம் அதற்கு பிரயோஜனம் இகலோக பரலோக பலம் விஷய சுகம்னு போட்டுங்க சிம்பிளா விஷய சுகம் தர்ம தர்மம் தான் அங்க விஷயம் அதுக்கு பிரயோஜனம் விஷய சுகம் விஷய சுகம் முக்கிய பிரயோஜனம் விஷய சுகம் அவாந்தர பிரயோஜனம் சித்த சுத்தின்னு சொல்லுவோம் அதெல்லாம் உபனிஷத் கிளாஸ்லாம் ரொம்ப சொல்லக்கூடாது இருந்தால் நான் நினைவுபடுத்துறேன் தர்மந்தான் விஷயம் தர்மத்துக்கு பிரயோஜனம் என்ன விஷய சுகம் அதிகாரின்னு சொன்னா விஷய சுகத்தை விரும்புறவன் அதிகாரி உலக சுகம் எனக்கு வேணும் எனக்கு பணம் வேணும் கட்டடம் வேணும் கார் வேணும் பங்களா வேணும் எடுபடி ஆள் நண்பர்கள் வேணும் உறவினர்கள் வேணும் எல்லா சுகமும் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவன் அதுக்கு அதிகாரி ஆனா இதுல யாருக்கு அதிகாரி இதுல இதுல விஷயம் என்ன பிரம்மன் விஷயம் இதுக்கு பிரயோஜனம் என்னன்னா பிரம்மசுகம் அல்லது ஆத்ம சுகம் தான் இங்க பிரயோஜனம் விஷய சுகம் இல்ல இங்க ஆத்ம சுகம் பிரயோஜனம் சொல்ல போன நிர்விஷய சுகம் அங்க விஷயத்தோடு கூடின சுகம் இங்க நிர்விஷய சுகம் அதிகாரி யாருன்னா இந்த உலக சுகம் வேண்டான்னு சொல்றவன் தான் இதுக்கு அதிகாரி அகத்தை விருவந்த அதிக்காரி இது அந்த உபனா சொலியது பரீட்சியலோகான் கர்மச்சிதான் தானுருமே அபிட்சேத் சமித் பாணி ஸ்ரோத்யம் ப்ரஹ்மனிஷ்டம் ஒரு மந்திரம் ரொம்ப அழகா சுழீரித்து இந்த தர்மத்தை கடப்பிடிச்சு கடப்பிடிச்சு கடப்பிடிச்சு கிருஷ்ணர் சொல்ற மாதிரி ரொம்ப நாள் இத பண்ணி பண்ணி பழக்கம் அபியாசம் பண்ணி பண்ணி அவனுக்கு விவேகம் செய்ய ஆரம்பிச்சு தர்மசாஸ்திரத்தோட ஒரு மகிமை விஷய சுகத்தை மாத்திரம் கொடுக்கறதில்ல மனசுல ஒரு ராகத்வேஷத்தை சரி பண்ணி சித்தசுத்தியும் கொடுக்கிறது அதுக்கு ஒரு சக்தி இருக்கு அதனால என்ன பண்றான் தர்மத்தினுடைய பிரயோஜனம் போரும் அவன் தர்மத்துக்கு தன்னை நாள் பழக்கான் ஒரு நாள் அதர்ம அவன் நடக்க முடியாது தர்மசாஸ்திர வந்து நமக்கு குழந்தைகளுக்கு சிலதெல்லாம் பழக்கி கொடுக்கிறோம் அவங்க கெட்டு போனாலும் கெட்டு போனும் நினைச்சாலும் கெட்டு போக முடியாது நினைச்சாலும் கட்டு முடியாது அவ்வளவு தூரம் கல்ச்சரல் ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே பண்ற இடம் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனாலும் கூட ரொம்ப போட்ட அஸ்திவாரம் வீண் போக என்ன பண்ணும்னா திருமணம் வேலை செய்யும் அந்த சக்தி அதுக்கு இருக்கு அதனால தான் நம்ம அடிச்சுக்கணும் அடிக்கடி சொல்றோம் ஐயோயோ வீணாக்கூட குழந்தைகளெல்லாம் இப்படி இஷ்டத்துக்கு இப்போ அமெரிக்காவில் திரும்பவும் அது மாறி இருக்கான் நம்ம வந்து எல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இந்த ஊரில் ஆஸ்திரேலியா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன சொல்லி ஒரு ஆறாவது படிக்கிற அஞ்சாவது படிக்கிற அந்த குழந்தைகளோட ரைட்ஸை சொல்லி கொடுக்குறது அந்த குழந்தைகளின் உரிமை என்ன கடமை கடமையை பற்றி சொல்லித்தருது அந்த குழந்தைகளுடைய உரிமை என்ன அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவான் அது ரொம்ப அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி உன் ஏன்னா அந்த ஊரில் அம்மா அப்பாவே வித்தியாசமானது அது தெரிஞ்ச விஷயம் நமக்கு அவங்க வந்து உன்ட்டை இப்படிலாம் நடந்தால் நீ வந்து போலீஸில் போய் சொல்லலாம் நீ போன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த ஹியூமன் ரைட்ஸ் அதெல்லாம் சொல்லி கொடுத்துடுறாங்க அதனால் அம்மா அப்பா ரொம்ப வாயை திறக்க முடியாது திறந்தா போலீஸ் வந்துடும் நானே பார்த்துட்டுருக்கேன் எனக்கு தெரிஞ்ச சிங்கப்பூரில் ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி வெரி வெரி க்ளோஸ் ஃபேமிலின்னு ஏதாந்தும் படிக்கிறவங்க தான் க்ளாஸ்க்குலாம் வரவங்க தான் சின்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சண்டை கோடி கோடியாக இருக்குது இவங்களுக்கும் இந்த ஒய்ஃபுக்கும் கோடி கோடிக்கணக்கான ரூபா இருக்குது ஹஸ்பண்டுக்கும் கோடிக்கணக்கான ரூபா இருக்குது வீட்டுக்குள்ளே போலீஸ் வந்துருச்சு போலீஸ் வந்து போலீஸு கூப்பிட்டா ஒய்ஃபை ஃபோன் பண்ணி கூப்பிட்டா நம்ம இந்தியன் பிராமின் வீடு என்ன சொல்கிறது பணத்தை வச்சுன்னு எந்த பண்ணுறது என்ன தாம்பத்திய இதுல இதெல்லாம் சொல்றதுனால ஒன்றும் பிரகோஷனில் தெரிஞ்சுக்கணும் இப்படிலாம் கல்ச்சர் இப்படிலாம் போயிருக்கு அது என்னன்னா அந்த ஊரில் எப்படி பழக்கம் அதை சொல்ல முடியும் உடனே போலீஸ்தார வந்து சமாதானம் பண்ணுறான் அவன் சொல்லி கொடுக்குறானோ உங்கள் ஊர்லாம் எவ்வளவு கல்ச்சர் இருக்கு நீ இந்த ஊருக்கு வந்திருக்க என்னத்துக்கு பா சண்டை போடுறீங்க சமாதானமாக போகலன்னா இருக்கவே இருக்கு இது இதுக்குதான் நம்ம அடிச்சுக்கிறோம் என்ன எதுக்கு சொல்கிறேன் தர்மத்தை வந்து இப்போ சொல்லிக் கொடுத்துட்டோன்னு வச்சு அப்புறம் அது என்ன ஆகுதுதான் நம்ம ரத்தத்தில் ஊட ஆரம்பிச்சோம் இப்போ வந்து இப்போ நாங்கள்லாம் இருக்கோம்னா இப்போ நமக்கு இதெல்லாம் சந்தோஷமாக பண்ண முடியறதுன்னா அதுக்கு காரணம் நம்ம ஒரே நாளிலே வந்துடுத்து இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்ததுனால தானே ஓ அப்போ நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இப்போ நினச்சி நினச்சி பார்க்குறோம் பாடம் சொல்லி கொடுக்குறப்போ வாத்தியாரை என்னெல்லாமோ மனசில் நினைச்சிருக்கோம் ஆனால் இப்போ நினச்சி பார்க்குறோம் அவர் மாட்டாரா இப்போ அதே மாதிரி கைடு பண்ண மாட்டாரா நம்மளை அப்படின்னு மனசில் தோன்றுகிறதுலாம் தோன்று அப்போ அதனுடைய சக்தி எவ்வளோ சக்தி பார்க்கறதுக்கு இப்போ அமெரிக்காவில் திரும்ப மாறின்னு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை குழந்தைங்கள நம்ம குழந்தைங்களுக்கு தான் எப்படி இருக்கணும் தெரியாது நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும் அது நம்ம பொறுப்பு ஆகையினால அவங்களே அவங்க விடக்கூடாது நம்ம மனசை பிடிச்சி ஃபாலோ பண்ணால் அவன் ஆரம்பிக்கிறான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பஞ்சவரிஷா தச வருஷாணி தாசவத்து பிராப்தோட ஆச்சரியத்து அதெல்லாம் இப்ப ஃபாலோ பண்ணலாமான் இந்த நம்ம ஊர்ல அவன் கல்ச்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப எல்லாம் சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு ரைட்ஸ் எல்லாம் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிடு அவங்க வேண்டாம் நினைக்கிற போது அவன் அங்கே பண் அங்கே அதான் அவங்க மாத்திரையை வந்து பேன் பண்ணப்பறம் இங்கே ஆரம்பிப்பான் நம்ம சாப்பிட்றதுக்கு அவன் இந்த மாத்திரையெல்லாம் இங்கே சாப்பிடக்கூடாதுன்னு அங்கே பேன் பண்ணியிருப்பான் அது இங்கே அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கும் அவனுக்கு என்னைக்கு புத்தி வந்ததோ அதே மாதிரி நமக்கும் லேட்டாக வரணும் அவங்களுக்கு ஏற்கனவே ஒருத்தரை சொல்லியிருப்பேன் ஒருத்தர் என்னை பார்த்தார் ஆஸ்திரேலியாவில் பார்த்தார் அவர் சொன்ன நாங்கள்லாம் வந்து எங்கள் சிவிலைசேஷன்லாம் வந்து நானூறு வருஷமும் ஐநூறு வருஷம்தான் ஆகுது உங்கள் சிவிலைசேஷன்லாம் வந்து தௌசண்ட்ஸ் எவ்வளோ தௌசண்ட் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் பேக்ராங்க இப்போ இந்த இந்த சேத்து போட்டிருக்கேன் இந்த ஆடம்ஸ் பிரிட்ஜின்னு வச்சுட்டான் பேர் ராம அந்த போட்டிருக்கேன் அந்த பிரிட்ஜ் தெரியுதுங்கிறாங்க இல்லையா நாசா படம் பிடிச்சிருக்கேன் அது எத்தனையோ லட்சம் இயர் வருஷங்கிறான் ஆ பதினேழு லட்சம் என்னன்னு போட்டு அப்போ மகாராமாயண வருஷத்தில் அது நடந்திருக்குங்கிறான் இப்போ அதுக்காக வேற இது பண்றாங்க எங்கள் ஊருக்கு வந்தால் எங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்க கல்ச்சரை மாத்திக்கணும் உங்க கல்ச்சர்லாம் எங்களுக்கே பிடிக்கிறது அப்படின்னு அவ கேட்குறான் ஒரு பைத்தியம் எங்களோட சேர்ந்து அசத் சங்கத்தை சேர்ந்து உங்களால் கெட்டு போயிட்டாங்க உங்களில் இருக்கிற ஒரு சில பேரை பார்த்து எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சுத்தாரண சுவாமிஜி அந்த செல்ஃப் நாலேஜ் பார்த்துக்கிட்டே அந்த பில் காட் எழுதுற ரொம்ப நல்லா எழுதுற அவர் நேரிலே நான் பார்த்த ஒருத்தர் ரொம்ப நல்லா எழுதுல நிறைய விஷயங்கள்லாம் எழுதுறாரு அவங்களுக்கு நம்ம இது ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி சொல்றாரு எங்களுக்கு ரொம்ப சிவிலைசேஷன் ரொம்ப பின்னால் உங்களுனா எவ்வளவு பரம்பரிய பாரம்பரியம் இருக்கு என்னது எங்களோடது கடைபிடிக்கிறது எதுக்கு இவ்வளவு கதை சொல்றேன் சொன்னால் இளமையில கற்கள் என்ன முதுமையில் மண் அப்படிங்கிறார் சொல்லி இருக்காரு ரோட்ல போறதே ஒரு பையன் படிச்சு வாசத்தி உட்கார்ந்து இளமையில் கல் அப்படின்னு படிச்சா முதுமையில் மண் அப்படின்னா இளமையில கற்களை முதுமையில மண்ணுதான் இருக்க இந்த தர்மசாஸ்திரத்தினுடைய பிரபாவம் மகிமை தர்மத்தை தெரிஞ்சா மாத்திரம் போராது தர்மம் வந்து எல்லையில் தர்மத்துக்கு வந்து இதே சொல்ல முடியாது அவ்வளவு தர்மம் இருக்கு தர்மத்தை ஒரு நாளும் யாரும் பூர்ணமா கடைபிடிச்சிட முடியாது தர்மசாஸ்திரம் நம்மகிட்ட அது வளர்ந்து இருக்கிற விதத்தை பார்த்தா எவ்வளவு பெரியவங்கலாம் இந்த நாட்டில் இருந்திருக்கணும்னு ஆச்சரியமா இருக்கு பிர ஆத்ம சுகத்துக்கு அதிகாரி அது ரொம்ப முக்கியம் அதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்றோம் வைராக்கியம் வேணும் வைராகியம் வேணும் சுகத்துல மனசு போயிட்டே அடிக்கடி ியோ நனித்தேவசி வேற எதுவும் நினைக்காதே அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷய சுகத்தை வேண்டாம் சொல்லி உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் எதுவும் வேண்டாம் என்ன செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்துங்கிற கல்வியிலிருந்து பிழைச்சி எல்லாத்திலிருந்து பிழைச்சேங்கிறார் மாணிக்கவாசி தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகி எல்லா பிறப்பும் பிறந்து இணைத்தேன் இப்போ இதுல வைராக்கியம் வரணும் வேதபூர்வமே அழகா இருக்கு நிறைய பேருக்கு ஆஹா இப்ப நம்ம இருக்கிற மனநிலையில வேதபூர்வமே ஆனந்தமா தான் இருக்கும் வேதபூர்வமே இவ்வளவு அழகா இருக்கேன் இவ்வளவு தர்மங்கள்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக தான் இருக்கு ஆனா நமக்கு நமக்கு இருக்கிற காரணங்கள் வேற நம்ம வேதபூர்வத்தை கடைபிடிக்கிற போது என்ன இருக்குன்னு நம்ம விஷய சுகம் குறைஞ்சிருக்கு தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுல நமக்கு சுகம் இருக்கும் அது வேற விஷயம் தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுலயே நமக்கு ஆனாலும் அதுக்கு மேலே ஆத்ம சுகம் அடைஞ்சே ஆகணும் இப்போ தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுல விஷயம் என்னன்னா விஷய சுகம் இருக்கு ஆனால் கொஞ்சம் பக்குவம் வர வர என்ன விஷய சுக விஷய சுக இச்சை குறைஞ்சு தர்மத்தை பண்ணுறதே ஆனந்தமாக இருக்கும் காலையில் போக ஜபம் பண்ண தியானம் பண்ண இது பண்ண காமிய கர்மம் பண்ண மாட்டோம் பிராயசித்த கர்மமும் தேவையில்லை இத்தனை மத்திய கர்மங்களை மாத்திரம் தேவையானதை பண்ணிட்டுருக்கோம் ஆக இந்த இதுலேருந்து இந்த வேத பூர்வத்திலிருந்து வேதாந்தத்துக்கு வர்றத நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் வேதாந்தத்துக்கு யார் அதிகாரி சங்கராச்சாரியாரும் இதில் விஷயங்களை எல்லாம் அப்படியே சொல்ற விஷயப் பிரயோஜனங்கள் எல்லாம் சொல்கிறார் வேதபூர்வத்தை விட்டு வேதபூர்வத்தை விட்டுன்னா ஜாக்கிரதையாக புரிஞ்சுங்க சன்னியாசி வேதபூர்வத்தை விட்டுவிட்றான் பூர்ணமாகவே விடலாம் ஆனா சந்யாசம் வாங்காத வரைக்கும் மற்றவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு வேத பூர்வத்தில் தர்மத்தை பண்ணணும் விரும்பக்கூடாது ஆத்ம சுகத்தை விரும்பி வேதாந்தத்துக்குள்ளோம் நான் பிரம்ம வித்தியுக்குள்ள நாம நுழைறோம் ஏன்னா இந்த விஷய சுகத்துல ஒரு மூணு தோஷமும் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு நீங்க அதை போட்டுக்கலாம் வேத பூர்வத்தில் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் அதாவது சாத்தியத்யம் சாதனத்திரயம் தோஷத்ரயம் போட்டுக்கணும் சாத்தியத்யம் சாதனத்திரயம் தோஷத்யம் இதெல்லாம் தர்மசாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயம் சாத்தியத்யம் சாதனத்திரயம் தோஷத்ரயம் சாத்தியம் என்னன்னு கேட்டா வேதத்தில் சொல்லியிருக்கிற கர்மங்களை எல்லாம் பண்றதுனால சரீரத்துக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் ஸ்தூல சரீரத்துக்கு இதை சாஸ்திரம் உபாதின்னு சொல்லுகிறது நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் நான் கைகாலாம் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் சாதனத்திரயம் அப்படின்னு சொன்ன சாத்தியத்திரயத்தை சொல்லிடுறேன் உபாதி அப்புறம் வந்து என்னன்னு சொன்னா விஷயங்கள்னா நல்லா இருக்கணும் அனுபவிக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் நடக்கணும் அப்பறம் வந்து எட்டை அடிச்சு கொஞ்சம் எட்ட ஆனால் அங்கே கெட்ட சாப்பாடு கிடைக்கணும் இல்லை இன்னைக்கு எல்லாருக்கும் வாழைப்பழம் தான் திடீர்னு உத்தரவாயிருக்கு ஒரு வாரத்துக்கு தான் அப்படின்னா பாண்டி முதல்ல காணாம போயிடுவோம் காலம்பர வாழப்பறம் சாயங்காலம் ரா ஒன்று அதுவும் உப்பு உரப்பு எல்லாம் காஃபி அது விஷயம் வேணும் அதுக்கு புண்ணியம் வேணும் நம்ம குடிக்கிற காஃபி நமக்கு மாத்திர சரியெல்லாம் போயிடுச்சுன்னா அதுக்கும் புண்ணியம் வேண்டி இருக்கு அப்புறம் என்னன்னா அப்புறம் நம்ம சரௌண்டிங் இங்கே வந்து நம்ம கிளாஸ் நடக்கிற போது சத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்குது சூழ்நிலை அட்மாஸ்பியர் இதெல்லாம் தான் நம்ம கர்மத்தினால் விரும்புறது நமக்கு புண்ணியம் இருந்தால் தான் நமக்கு ஆரோக்கியம் இருக்கும் புண்ணியம் இருந்தால் தான் நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும் புண்ணியம் இருந்தால் தான் நமக்கு எனது சூழ்நிலையும் அமையும் இது இங்கே பரவாயில்லை நம்ம அனுபவிக்கிறேன் விஷய சுகத்துக்கு அப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க இப்ப எல்லாரும் பாருங்கள் எல்லாரும் வீட்டெல்லாம் வசதியாக கட்டிக்கிறாங்க எல்லாரும் கார் வச்சுக்கிறாங்க எல்லா சௌகரியங்கள்லாம் வச்சுக்கிறாங்க ஆள் எல்லாம் என்னதுன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு அவங்களுக்கும் ஆரோக்கியமானும் இந்த வீட்டை அனுபவிக்கிறதுக்கு காரை அனுபவிக்கிறதுக்கு எல்லா சுகத்தையான மெட்டீரியல்ஸத்துக்கும் ஆரோக்கியம் அவசியம் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் ஆரோக்கியம் அவசியம் இருக்கு ஏற்கனவே சொன்னதுதான் வார்த்தை மாற்றி போட்டிருக்கேன் ஆஹ உபாதி விஷயம் லோக்கம் சாத்தியம் சாதனத்திரயம் துக்கிஸ் துவம் அதிருப்திகரத்துவம் பந்த தத்துவம் துன்பம் கலந்த தன்மை நிறைவை தராத தன்மை அடிமைப்படுத்தும் தன்மை இதெல்லாம் தான் தோஷம் மேலும் விரிவா விளக்கமா அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம் குருமே மூதவி வோமம்தா மூர்த்ததே நமர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ரி ஓ ஆசீ